வணக்கம் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஒன்றுனி ஸ்வேஸ் ஏஜென்சி என்னும் புதிய விண்வெளி நிறுவனத்தை கிரீஸ் நாடு உள்ளது இரண்டு உலக நீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது மூன்று உலக வானிலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது நான்கு டிஜிட்டல் தான் வேக துப்பாக்கி கேமராக்களை நிறுவி நிறுவி உள்ள வட இந்தியாவின் முதல் நகரம் சண்டிகர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சூப்பர்சோனிக் விமானங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நாடு எது இரண்டு பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதித்துள்ள இந்தியாவின் பதினெட்டாவது மாநிலம் எது மூன்று மின்கம்பங்கள் இல்லாமல் மின் உயர்களை பூமிக்குள் புதைத்து முற்றிலும் ஒயர்லெஸ் நகரமாக மாறியுள்ள வட இந்திய நகரம் எது நான்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பகர்சிங் ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகியோர் நினைவு தினத்தை இளைஞர்கள் அதிகாரம் அளிப்பு நாளாக கடைபிடிக்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி